لله. نحمده ونستعينه ونستهديه ونعود بالله من شرور أنفسنا ومن سيئة عمالنا من يزده الله فلا بضل له ومن يغلي فلا خادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمد عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق محمد وعلى آله وأصحابه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله اتقوا الله وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه المجيد وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسك صدق الله مولانا نظيم وحينما أراد النبي صلى الله عليه وسلم أن يهاجر من مكة قال مخاتبا يا مكة إنك لا حب البلاد إلي ولولا أهلك أخرجوني ما خرجت சதக்கன் நபியுல்லு அலைய வசம் தருவ புகழும் கூடான கூடை ஜீவராசிகளையும் படைப்புகளையும் படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான திருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவளுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த உலகத்திலே காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்த ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலாவுக்கே அந்த புகழ் அனைத்தும் சொந்தமானதாக தமியும் சமாதானமும் அவனுடைய கூதர் எங்களுடைய தலைவர் விருதுநபி முஹம்மது முஸ்தபா சல்லம் ஆகோ அலை அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனு இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்காக வாழ யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய வளங்களையும் கால தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்ல அருமை சகோதரர்களே அல்லாஹக்கு எங்களை எல்லாம் மிகவும் கவனமாக நோட்டமித்துக் கொண்டிருக்கிறான் பார்த்துக் என்ற வகையிலே அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையின் காரணமாக புதிய ஒரு இஸ்லாமிய வருடத்திலே நுழைந்திருக்கின்றோம் ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது வருத்திலே நானும் நீங்களும் கிடைத்த பாத்தியமாக இந்த சந்தர்ப்பத்திலே இப்படியான இந்த அருமையான வேளையிலே இந்த புதிய இஸ்லாமிய வருஷம் என்றால் என்ன இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புதிய இஸ்லாமிய வருஷத்தினுடைய முதலாவது மாதமாகிய முஷார மாதம் எப்படியான முக்கியத்துவத்தை இருக்கிறது இந்த இஸ்லாமிய கலண்டரிடைய பெயராக என்று சொல்லப்படுகிறது அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய காரணம் என்ன என்பதனை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு முஸ்லிம்களாகி எங்களுக்கு இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியார்களே இந்த புதிய வருடம் ஆயிரி முப்பத்தி நாலாவது வருஷம் எங்களை நோக்கி வந்திருக்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் மின் விசிறிகளுக்கு கீழால் மிகவும் வெளிச்சமான ஒரு சூழ்நிலையிலே மிகவும் சிறப்பான ஒரு பூமியிலே அமர்ந்திருந்து இந்த புதுபாவை செல்மடுத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பலரும் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற பொழுது சகோதரிகளே பெரியார்களே ஈராக்கிலே ஆப்கானிஸ்தானிலே அதேபோன்று பலஸ்தீனிலே மியன்மாரிலே என்று முஸ்லீம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான வரலாற்று காலகட்டத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் எத்தம் முஸ்லிமின் நிச்சயமாக யார் முஸ்லீம்களுடைய விவகாரங்களிலே அவர்களுடைய பிரச்சனைகளிலே கவனம் எடுக்கவில்லையோ அப்படியானத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் அவ்வளவு தூரத்துக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அவர்களுடைய விவகாரங்களை எங்களை சம்பந்தப்படுத்துவது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எம்மாதான எல்லா முயற்சிகளையும் எடுப்பது என்பது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான ஒரு கடமை அவ்வாறு அவன் சிந்திக்காமல் தானும் தன்னுடைய பாடும் தானும் துடைய குடும்பமும் தானும் தன்னுடைய தொழிலும் என்று மாத்திரம் இருந்து சகோதரன் ஆவான் என்று சொன்னார் நிச்சயமாக அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தனது முஸ்லிம் சகோதரனை கைவிட்டு விட நாங்கள் ஈடுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய சுயநலம் மாத்திரமல்ல முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து நாங்கள் தூரமானவர்களாக கணிக்கப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அருணை சகோதரர்களே நாங்கள் பேசண்ட இந்த சே இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக பெரிய எதிரிகள் முஸ்லிம் சமுதாயத்தில் கண்டம் துண்டமாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் பெண்கள் வயவதிவர்கள் கைதிகள் என்று பார்க்காமல் அவர்கள் மீது அவர்கள் குண்டு மாறி கொண்டிருக்கிறார்கள் ஏன் முஸ்லீம்களுடைய எதிரிகள் ஒரு புறம் முஸ்லிம் பெயர்களை தாங்கிய ஆட்சியாளர்கள் கூட முஸ்லீம்கள் படுமோசமாக கொலை செய்யப்படுவதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணிகர்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சிரியா நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டை ஆட்சி செய்பவர்கள் இஸ்லாமிய பெயர்களை தாங்கியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு கைகோர்த்தவர்களாக முஸ்லிம் சமுதாயத்தின் அங்கத்தவர்களை படுமோசமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் சிரியாவிலே அண்மை காலத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக எமது உடன்பிறப்புகளான முஸ்லீம்கள் சுமார் முப்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மியன்மாரிலே இனவாதம் குவேஷம் இந்த அடாவடித்தனம் கட்டவிழ்த்து விடப்பட்டதன் காரணமாக அந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினர் சுமார் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லீம்களை சுமார் ஆறு அல்லது ஏழு மாதங்களுக்குள் கொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஒரு புதிய வருஷத்தை நாங்கள் எதிர்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு என்ன நடக்கிறது அவர்கள் எப்படியான பிரச்சனைகளோடு என்பதனை பற்றி சிந்திப்பது கடமையாக இருக்கிறது இந்த நாட்டில் வடபகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்ட சுமார் இருபத்தி வருடங்களும் கடந்து அவர்கள் தங்களுடைய சொந்த பூமிகளுக்கு மீள ஒரு சூழ்நிலை மீண்டும் கூட அவர்களுக்கான அடிப்படையான வசதிகள் செய்து கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது அவர்கள் அகதி முகாம்களிலே அகதி நாமம் சூட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன காரணத்தின் காரணமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன அதற்கான காரணங்கள் பின்னணிகள் என்ன என்பதனை பற்றி சிந்திப்பது கடமையாக இருக்கிறது அதனை சகோதரர்களே பெரியார்களே அதனை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த புதிய வருடம் என்றால் என்ன இந்த இதண்டர் என்று சொல்லப்படுகிறதே இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வருஷத்தை நாங்கள் வருஷம் என்று சொல்லுகிறோமே அந்த இஜிரி என்று சொல்லப்படுவத பின்னணி என்ன என்பது நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் செல்லலாக அடைந்து செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பட்ட சம்பவங்கள் முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அந்த சம்பவங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய கலண்டரை முஸ்லீம்கள் ஆரம்பிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக கருதப்படுகின்ற அந்த கலண்டரை கழித்தார்கள் என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் ரகு சல்லு அறிந்த செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய இறப்பு அவர்கள் மெகராஜ் சென்றது அவர்கள் பதிரி யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் அவர்கள் உகதியுத்திலே கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு நாங்கள் வெற்றியை தந்தோம் என்று உதயபியா உடன்படிக்கையை பற்றி அல்லாஹு தாலா புகாணிலே சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் கண்மணியான ரசூல் அலை அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றும் கூட அவற்றை அடிப்படையாக கொண்டு எமது இஸ்லாமிய கலண்டர் கணிக்கப்படாமல் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக கழிக்கப்பட்டு அந்த கொண்டுதான் எமது கலண்டர் இஸ்லாமிய கலண்டர் அமைய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள் சகாபாக்கள் பலரிடத்திலே ஆலோசனை கேட்டும் கூட இறுதியாக அவர்கள் முடித்தார்கள் தீர்மானம் எடுத்தார்கள் இஜிரத்தை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய கலண்டர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அருமை சகோதரர்களே பெரியார்களே எனவே ரசூ செல்லெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான சம்பவங்கள் திருப்பு முனைகளாக அமைந்த சம்பவங்கள் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு அடிப்படையாக கொண்டு கலண்டர் கணிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு நிஜமா ஒரு நுமா எனப்படுகின்ற முழு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வேகோபித்த முடிவாக அதனுடைய கலீபா இரண்டாவது கலீபா குமர் ரவி எல்லாமும் அவர்கள் ஏன் அந்த தீர்மானத்திற்கு வந்தார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஏன் இப்படியான தீர்மானத்திற்கு வந்தீர்கள் நிச்சயமாக இந்த ஹிஜிரத்துடைய சம்பவம் மக்காவிலிருந்து மலீனாவை நோக்கி சஹாபாக்கள் அதாவது பதிமூணாவது வருஷம் பதிமூன்றாவது வருஷம் அவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் மக்களாவிலே விட்டுவிட்டு மதீனாவும் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து சென்றார்களே அந்த அடிப்படையாக கொண்டுதான் கலண்டர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல அதற்கு விளக்கமும் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஈரத் சம்பவம் தான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையே பிரிவினையே உண்டு பண்ணியல் எது உண்மை எது பொய் என்பதை மக்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்ததுதான் இந்த விஜயத்தினுடைய சம்பவம் எனவே அந்த விஜயத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய கலண்டரை நீங்கள் கணியுங்கள் அதுவும் இஸ்லாமிய கலண்டனுடைய முதலாவது மாதமாக முஹர் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அருமையான கருத்து விடுகிறது அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற சகல கடிதங்களையும் சகல ஆவணங்களையும் வருஷம் இரண்டாவது வருஷம் பத்தாவது வருஷம் அது ஷாபான் மாதத்தில் இத்தனையாவது நாள் என்று அவர்கள் திகதிகளை இட்டு அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகியது அவர்கள் ஏன் அந்த இதரத்துக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து அதனை இதரத்தின் முக்கியமான ஒரு சம்பவமாக கழித்தார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அருமை சகோதரிகளே பெரியார்களே இதரத்து இருக்கிறதே அது ஒரு சாதாரண சம்பவமாக எங்களுக்கு தெரிந்தாலும் கூட வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு மை கல்லாக ஒரு திருப்பு முனையாக இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயமாக புதிய ஒரு ஆரம்பமாக அமைந்திருந்ததை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஏ சகோதரர்களே பெரியார்களே மக்காதனே வாழ்ந்த சகாபாக்களும் அவர்களும் உஸ்தவாகவும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக பலவீனர்களாக மற்றவர்களுடைய சைக்கிளைக்கு அடிபணியூடியவர்களாக அல்லது மற்றவர்களால் இலகுவாக கவர்ந்து செல்லப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் எப்போது அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்களோ அவர்களுக்கு பலம் சக்தியை அப்பாவுக்கு ஆளா கொடுத்தான் ஒரு அரசாங்கத்தை அவர்கள் அமைத்தார்கள் ஒரு சமூக அமைப்பை அவர்கள் விசாரித்தார்கள் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியது மாத்திரமல்ல இஸ்லாமத்துக்கு எதிராக யாரெல்லாம் போர் கொடுத்தார்களோ அவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடக்கூடிய ஒரு அனுமதியையும் அல்லாமல் தான் கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம் முரு அரேபிய தீபகற்பத்தில் இருந்த மிகப்பெரிய காவிர்கள் அவர்கள் குறைசி காவிர்களாக இருக்கலாம் தூதர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு யாராக இருந்தாலும் கண்டுமான ஒரு காலகட்டத்தை அடைந்து இந்த உலகத்திலே இஸ்லாமிய எழுச்சி ஒன்றும் இருந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த எழுச்சியை சாத்தியப்படுத்தக்கூடியவர்களாக முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எமக்கு பற்றியிலே சமோதரத்துவம் வேண்டும் ஐக்கியம் வேண்டும் தியாகம் வேண்டும் ஈமான் வேண்டும் திட்டமிடல் வேண்டும் எனவே புதிய சிந்தனைகளோடு முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாக்கியம் உள்ள ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாவுடத்திலே துவா கேட்க வேண்டும் எனவே அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து உருவாயாக தொடர்ந்து இந்த புதிய வருடம் எல்லா வகையிலும் எங்களுக்கு பாக்கியமான சிறந்த ஒரு வருடமாக அமைவதற்கு நாங்கள் கடந்த செய்துவிட்ட பாவங்கள் எல்லாவற்றிற்காக வழி உள்ளடத்தை நாங்கள் மன்னிப்புகள் நாங்கள் பலகீனர்களாக இருக்கிறோம் யா அல்லா முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பூச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பூச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக எங்களுக்கு ஈமான்டைய பலத்தை தருவாயாக எங்களை ஐக்கியப்படுத்துவாயாக எல்லா வகையிலும் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற எல்லா தவறுகளையும் மன்னித்து மறைத்து நாங்கள் அனைவரும் ஐக்கியப்படுவதற்கான சந்தர்ப்பத்தில் தருவாயாக நோக்காக கூடிய சந்தர்ப்பிலே கனிமாவோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்ப செய்யுங்கள் அனைவருக்கும் தந்தொருள்வாயாக நாளை மறுபடியிலே உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தொருள்வாயாக ஆமீர் ஆமீர்